வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் 26 இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு சர் பிரான்சிஸ் ட்ரேக் என்பவர் உலகை சுற்றி வந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏத்தன்ஸ் நகரத்தை முற்றுகையிட்ட ஓட்டோமான் படையினரிடமிருந்து நகரை காப்பாற்ற மரோசினி என்பவர் தலைமையிலான வெனிஸ் படையினர் குண்டு தாக்குதலை நடத்தியதில் ஆத்தன்ஸின் பார்த்தினன் நகரம் பெரும்பகுதி அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நியூசிலாந்து மற்றும் நியூ பவுன்லாந்து இரண்டும் பிரிட்டிஷ் பேரரசின் டாமினியன்கள் ஆகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய பத்திரிகையாளர் ஸ்வதேசபிமானி ராமகிருஷ்ண பிள்ளை ஸ்வதேசபிமானி ராமகிருஷ்ண பிள்ளை இவர் திருவாங்குர் சமஸ்தானத்திற்கு எதிராக செய்தி வெளியேற்றதற்காக நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் படைகள் வட இருந்து சியோல் நகரை மீண்டும் கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜப்பானில் இடம்பெற்ற புயலில் சிக்கி கப்பல் ஒன்று மூழ்கியதில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மீண்டும் ஜப்பானில் வேரா என்ற சக்தி புயல் ஜப்பான் வரலாற்றில் ஜப்பானை தாக்கிய புயல்களில் இதுவும் மிக கடுமையான புயலாகும் இந்த புயலில் சிக்கி நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பது மக்கள் உயிரிழந்தனர் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் வீடுகளை இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அமெரிக்காவில் முதல் தடவையாக அரசு தலைவருக்காக போட்டியிடும் வேட்பாளர்களின் தொலைக்காட்சி நேரடி விவாதம் ரிச்சர்ட் நிக்சனுக்கும் ஜான் எப் கன்னடிக்கும் இடையில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சோவியத் ஒன்றியத்திற்கான தமது ஒத்துழைப்பை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அட்லாண்டிக் பெருங்கடல் மீது வழியில் எங்கும் நிற்காத பயணத்தை கான்கோட் விமானம் பறந்து காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அணுவாயுதம் ஒன்று ஏவப்பட்டது என்ற அறிக்கை ஒரு கணினி தவறு என்பதை சோவியத் ராணுவ அதிகாரி ஸ்டானிஸ்லாவ் பெட்ரோ கண்டுபிடித்து அணுவாயுத போர் ஒன்று நிகழ்வதை தவிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிரிட்டன் ஹாங்காங்கை சீனாவிடம் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டது இந்த நிகழ்வு 13 வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அரங்கேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினர் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் இந்திய அமைதி படையிடம் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து தண்ணீர் கூட அருந்தாமல் உண்ணான்ன்பு இருந்து இந்த நாளில் உயிர் துறந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செனகில் நாட்டு கப்பல் ஒன்று ஜாம்பியாவில் மூழ்கியதில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இவேஸ் ரோசி என்பவர் ஆங்கில கால்வாயை ஜெட் இயந்திரம் பூட்டப்பட்ட இறக்கை மூலம் கடந்த முதலாவது மனிதர் என்ற பெயரை பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கெட்சனா என பெயரிடப்பட்ட புயலானது பிலிப்பைன்ஸ் ியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளை தாக்கியது இதில் 700 பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்திய மெய்யியலாளர் ஓவியர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாமஸ் ஸ்டியன்ஸ் எலியட் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாபநாசம் சிவன் கர்நாடக இசை அறிஞர் ஆயிரத்தி ஆண்டு ஜேஎல் ரோச் விக்டோரியா தமிழக அரசியல்வாதி தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரியசாமி தோரன் கர்நாடக இசை அறிஞர் ஆயிரத்தி ஆண்டு திருக்குறள் வி முனிசாமி தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவ் இந்திய நடிகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வா விஜயபாஸ்கரன் தமிழக இதழாசிரியர் எழுத்தாளர் 7 தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மன்மோகன் சிங் இந்தியாவின் பதிமூன்றாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஏர்னிஸ்ட் மேங்கின்டயர் இலங்கை ஆஸ்திரேலிய தமிழ் ஆங்கில நாடகாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பூரி ஜெகந்நாத் இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செரீனா வில்லியம்ஸ் அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அபிஷேக் ரஹ்ராம் இந்திய கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்தியா தென்னிந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ரிச்சர்ட் வெல்லஸ்லி பிரிட்டிஷ் அரசியல்வாதி இந்திய தலைமை ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேசிய விநாயகம் பிள்ளை தமிழக கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க இலங்கையின் நான்காவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சேப்பா ராமசுவாமி இந்திய வழக்கறிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திலீபன் தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர் இந்நாளின் சிறப்புகள் நியூசிலாந்து நாட்டில் டொமினியன் நாள் ஏமன் நாட்டில் புரட்சி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே